நற்றினை நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நற்றினையின் கதை சொல்லும் நிதி பகுதிக்காக திட்டக்குடியிலிருந்து முக்கணி என்ன நேர்களே எல்லாரும் கதை கேட்க தயாராயிட்டீங்களா வாங்க கதைக்குள்ள போலாம் சிவா குரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நெருங்கிய நண்பர்கள் இருந்தாங்களாங்க ரெண்டு பேரும் மிகப்பெரிய பணக்காரவங்களாங்க அவங்கள்ட்ட இல்லாத பணமே கிடையாதான் இவ்வளவு பணமும் அவங்க சம்பாரிச்சு அவங்க வீட்டில உள்ள பீரோலையும் பெட்டியோலையும் அடுக்கி வச்சிருக்காங்களாங்க அவங்களுக்கு என்ன எண்ணம் அப்படின்னா பணத்தால் எதையும் சாதிச்சிடலான்ற எண்ணம் நிறையவே இருந்துச்சுங்க இப்படி இருக்கும்போது திடீர்னு அந்த நாட்டில் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்கங்க இனிமே பணத்துக்கு மதிப்பே இல்லை பணத்தை கொடுத்து எதையுமே வாங்க முடியாது அப்படின்ற ஒரு அறிவிப்பு கொடுத்துறாங்களாங்க அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா சிவா வீட்லையும் குரு வீட்லையும் பால்காரவங்கள வர காணும் பேப்பர் போடுறவனையும் காணும் வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வச்சிருந்தாங்க இவங்களையும் காணுமாங்க நிற்கும்போது இவங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு நேராக நேராக சரினு சொல்லிட்டு கடையில போய் ஏதாவது மளிகை கடை இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்ல ஏதாவது போய் பொருட்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போறாங்களா அங்க போனா அவங்க இல்லங்க ஐயா நாங்க எங்க குடும்பத்துக்கு இப்பயே பொருளெல்லாம் சேமிச்சு வச்சுக்கிறோம் நாங்க எந்த பொருளையும் விக்கிறதுக்கு தயாரா இல்லங்க அப்படின்னு சொல்லிடுறாங்களாம் ஏன்னா பணத்துக்கு மதிப்பில்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் யாரும் எந்த பொருளையும் விக்க கூட தயாரா இல்லங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்க பணத்தை தவிர வீட்டில் வேற எதையும் சேர்த்து வைக்கலையே பாவோம் வீட்டுக்கு வந்தவங்க வெறும் பச்சை தண்ணியை குடிச்சிட்டு வீட்டில் அப்படியே அப்செட் ஆகி உட்காடுறாங்களாங்க அப்படி இருக்கும்போது அந்த நாட்டிலேயும் என்ன நடக்குது அப்படின்னாக்க வெறும் அரசு சார்ந்த நிறுவனங்கள் மட்டும்தாங்க நடக்குது தனியார் நிறுவனங்கள் எல்லாமே மூடப்பட்டுருச்சுங்க சினிமா தேட்டர்ல இருந்து எல்லாமே மூடப்பட்டுருச்சு பெட்ரோல் வாங்கினோம்னா கூட ஒரு கிராம் தங்கத்தை கொடுத்தா பெட்ரோலே கொடுக்கறாங்களாங்க அப்படி ஒரு நிலைமை வந்து அந்த நாட்டில் வந்துருச்சுங்களா ஏன்னா பணத்துக்கு மதிப்பு இல்ல அப்படின்ற போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு தானே இப்படி இருக்கும்போது சிவாவுக்கும் குருக்கும் ரொம்ப வருத்தங்கள் அதிகமாயிடுச்சு ஒரு சூழ்நிலைகள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குங்க இன்னொரு பாத்தீங்கன்னா விவசாயிங்க வந்து எப்பயும் போல கோழிக்கு உணதும் கலப்பைய கையில எடுத்துக்கிட்டு அவங்களோட வேலைக்கு போறாங்களாங்க அவங்களுக்கு மட்டும் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது ஏன்னா அவங்க ரெகுலரா இத தானே செய்யறாங்க அவங்க போய் சந்தோஷமா அவங்களுடைய தொழிலை செய்யறாங்கங்க சிவாவுக்கும் குருவுக்கும் இருக்க இருக்க பசி அதிகமாயிருச்சு பசி இருக்கும்போது நம்ம என்ன பணத்தையா சாப்பிட முடியும் ரெண்டு பேரும் என்ன செய்யறதுனே தெரியாம வெறும் இரண்டு பேரும் யோசிச்சுனா பண்றாங்க பண்ணி முடிச்ச உடனே சரின்னு சொல்லிட்டு கிராமத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க வெறும் சைக்கிளை எடுத்துக்கிட்டு அங்கே ஒரு கிராமத்துக்கு போறாங்க கிராமத்துக்கு போன உடனே ராமையா முத்தையா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விவசாயிங்களை சந்திக்கிறாங்க சந்தித்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்க ஐயா பணத்துக்கு மதிப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க எங்களுக்கு இப்போ சாப்பாட்டு கூட நாங்கள் வழி இல்லாமல் இருக்கிறோம் எங்களுக்கு ஏதாவது ஒரு வேலையும் போட்டு கொடுங்க நாங்கள் வேலை செஞ்சுட்டு ஏதாவது எங்களுக்கு சாப்பாடு ஒரு ஒரு வேலைக்காச்சும் கிடைக்கிற மாதிரி எங்களுக்கு உதவி செய்யுங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாங்களாம் சரிண்ணே ராமையாவுக்கும் முத்தையாவுக்கும் ஒரே பெரிய ஒரு ஆச்சரியங்கள் ஏன்னா இவ்வளோ பெரிய பணக்காரவங்க வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்துக்கு மதிப்பில்ல இல்லை அப்படின்ற போது சாப்பாட்டுக்கு என்ன செய்யறது அந்த சூழ்நிலைகளாலாம் நினைச்சு பார்த்துட்டு ராமையாவும் முத்தையாவும் சிவாவுக்கும் குருவுக்கும் அவங்களுடைய நிலத்திலயே வந்து வேலை செய்யறதுக்கு சொல்றாங்களாம் இதே மாதிரி அவங்களும் வேலை செஞ்சு சந்தோஷமாக அவங்க சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருக்கிறாங்களாங்க அந்த பணத்தினுடைய தொல்லையே இல்லாமல் ரொம்ப நிம்மதியாக வாழ்கிறாங்களாம் இதே மாதிரி தாங்க அந்த நாட்டில் உள்ள எல்லா மக்களுமே அந்த அந்த அருகில் உள்ள கிராமத்தில் போயிட்டு எல்லாருக்கிட்டேயும் வேலை கேட்டு அந்த நிலத்தடிய நீர்லாம் சேமிச்சு நல்லபடியாக விவசாயம் செய்யறாங்களாங்க விவசாயம் செஞ்சு அந்த நாட்டில் தேவையான பொருட்கள் மட்டும் வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறாங்களாம் இது மாதிரி நாடே வந்து ரொம்ப நல்ல நாடாவே ஆகிடுச்சிங்களாம் சிவாவும் குருவும் பணத்தைெல்லாம் பெருசாக நினைக்காம அவங்களும் அவங்களோட மனசெல்லாம் மாறிடுச்சிங்களாம் ஆமா நேருகளே நாளைக்கு நம்ம நாட்டிலையும் நமக்கும் இப்படி ஒரு அறிவிப்பு வந்துருச்சுன்னா நாமளும் கடைசியாக எங்கே போக வேண்டியிருக்கோம் இந்த நம்மளுடைய விவசாய நிலத்தை தான் போய் தேட வேண்டியது நம்ம வீட்டில் நம்ம வீட்டுக்குள்ள பீரோவில் செத்து வச்சிருக்க பணத்தை எடுத்து நம்மளால சாப்பிட முடியாதுங்க அதனால எல்லாரும் இப்பயே தயாராக இருந்துக்கோங்க யார் யாரெல்லாம் நிலம்லாம் வச்சிருக்கீங்களோ இனிமேல் ஃபிளாட் போட்டு விற்காம விவசாயம் செய்யறதுக்கு வழிய வழிகளை முயற்சிகளை பாருங்க பணத்தை எல்லாம் பெருசா நினைக்காதீங்க நேர்களே பணத்துக்கு நாம எப்பவுமே அடிமையா இடக்கூடாது நாம கண்ட்ரோல்ல தான் பணம் இருக்கணும் அதனால பணத்தை பெருசா நினைக்காம எல்லாரும் இயல்பா சந்தோஷமா வாழ கத்துக்கோங்க நேர்களே இந்த சிவா குரு மாறின எல்லாரும் பணத்தை பிடிக்காம இயல்பா சாதாரணமான நிலையில வாழணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் எல்லாரிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்